தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நாட்டுக்கு உழைத்த தேச பக்த தியாகி ஸ்ரீ சுப்பிரமணிய சிவாவை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாரதம் ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்ட வேகத்தை கொண்டதாக இருந்தது சுதந்திர தாகம் வேறுண்டி தொடங்கியது தமிழகமும் அந்த தேசிய போராட்ட வேகத்தில் பயணித்தது பல்வேறு போராட்ட வீரர்களை உருவாக்கியது வெகுஜன மக்களிடையே தேசிய உணர்வு பிரித்தேழ பலர் முயற்சி செய்தனர் நமது சிந்தனையாலும் விடா மக்களிடையே எப்போதும் சுதந்திர கணல் வீச வைத்தனர் அந்த வகையில் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்கள் தமிழகத்தை வழிநடத்திய முன்னணி தலைவராக இருந்தனர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் தன்னை ஒரு சுதந்திர போராட்ட வீரராக தீவிர சுதேச கிளர்ச்சியாளராக பத்திரிகை ஆசிரியராக புரட்சியாளராக சன்னியாசியாக சமூக சீர்திருத்தவாதியாக என்று பல தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர் ஆங்கிலேய அதிகாரத்துக்கு எதிராக போராடுவதற்கான போராட்டக் களத்தில் பெரும் வீரராக தன்னை அர்ப்பணித்தவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் ஆரிய சமாஜைச் சேர்ந்த சந்திரவர்ம நாடேங்கும் சுய பிரச்சாரம் செய்து கொண்டு திருவனந்தபுரம் வந்தார் இந்த கூட்டங்களுக்கு தவறாது சென்று வந்த சுப்பிரமணிய சிவா அவர்களின் உள்ளத்தில் நாட்டு பற்றி கொழுந்து விட்டேறி ஆரம்பித்தது நாட்டின் விடுதலைக்காக அனைத்தையும் அர்ப்பணம் செய்ததாக உறுதி எடுத்துக்கொண்டார் தர்ம பரிபாலன சமாஜம் என்ற பெயரால் ஒரு சங்கத்தை ஆரம்பித்தார் இதன் கூட்டங்கள் தனது வீட்டிலேயே நடைபெற ஏற்பாடு செய்தார் தேசிய உணர்வை வளர்த்தெடுக்கும் வகையில் பல பத்திரிகைகளை வரவழைத்து இளம் தலைமுறையினர் படிக்க வழி செய்தார் தனது சமாஜ வேலைகளை தவிர தாமே வெளியிடங்களில் பொதுக்கூட்டங்களில் கூட்டி பேசினார் நாட்டின் அவல நிலைமையை மக்களுக்கு எடுத்து கூறி பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக மக்களை தட்டி எழுப்பினார் மேலும் ஊர்தோறும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் திருநெல்வேலியில் சில காலம் தங்கினார் அங்கே வவுசிக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது சுப்பிரமணிய சிவா நடத்திய போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் கண்டு வாவுசி அவரை மனதார பாராட்டினார் இதனால் இருவருக்கும் இடையே நட்பு வளர்ந்தது இருவரும் இணைப்பிரியா போராட்ட வீரர்களாக வளம் கொண்டிருந்தனர் அதே காலத்தில்தான் மகாகோ பாரதியாடிய பாரதியாருடைய நட்பும் அவருக்கு ஏற்பட்டது இம்மூவருடைய நட்பு தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றில் சிறப்பிடம் கொண்டது இவர்கள் மூவரையும் தமிழகத்தின் தேசிய மூமூர்த்திகள் என்றே குறிப்பிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய தேசந்திரி என்ற பத்திரிகையை தொடங்கினர் ஆரம்பம் முதலே சுப்பிரமணிய சிவா தொழிலாளர் மீது மிகுந்த அன்புடையவராக இருந்தார் தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு ஒவ்வொரு செயலும் ஒற்றுமையும் செயல்பட வேண்டும் என்ற கருத்துடையவர் சுப்பிரமணிய சிவா அவர்களின் உள்ளத்தில் காந்தியின் தாக்கம் படியத் தொடங்கியது தமிழ்நாடு என்ற பத்திரிகையில் திலகர் காந்தி தரிசனம் என்ற சிறு நாடகத்தையும் சுப்பிரமணிய சிவா எழுதியுள்ளார் காந்தியத்தின்பால் அவர் உள்ளம் சென்றாலும் அவரின் தீவிரத்தன்மை என்றுமே அடங்கியதில்லை சுப்பிரமணிய பிரசாரங்கள் மக்கள் மத்தியில் கிளர்ச்சி ஏற்படுத்தியதால் அரசாங்கம் அவருக்கு பல வழிகள் தொல்லை தொல்லை அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வருடம் இரண்டரை வருடம் கடுங்காவல் தண்டனை வழங்கியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி போர்வர சிறை தண்டனை அளித்தது கொடுமையான சிறை வாழ்க்கையில் காரணத்தால் தொழுநோயும் முற்றியது அவருடைய நோயை காரணம் காட்டி சுப்பிரமணிய சிவாவை ரயிலில் பயணம் செய்ய கூடாது அரசு தடை விதித்தது இதனை கண்டு சுப்பிரமணிய சிவா மனம் கலங்கவில்லை கட்டை வண்டியிலும் கால்நடையாகும் பயணத்தை மேற்கொண்டு மக்களுக்கு அந்நிய ஆட்சியின் கொடுமைகளை விளக்கி பிரச்சாரம் செய்தார் சுப்பிரமணிய சிவா பணம் படைத்தவர் அல்லர் நல்ல மனம் படைத்தவர் சாதி மத பேதம் விருத்து பாரத நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாரத ஜாதியினர் என்றும் பாரத மதா மாதாவே வழிபடும் தெய்வம் என்றும் கருதினார் அதையே மக்களிடம் பொதித்தார் பாரத மக்கள் அனைவரும் தந்தம் விருப்பப்படி பாரத மாதாவை வணங்குவதற்கு பாரசஸ்மம் என்றை நிறுவ திட்டமிட்டார் அத்தகையதோர் ஆசிரமத்தை நிறுவதன் மூலம் இந்திய இளைஞர்களிடையே ஒற்றுமை உணர்வையும் தேச பக்தியும் ஏற்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்பினார் தன்னுடைய கனவு முழுமையாக நிறைவேறாத நிலையிலே சுப்பிரமணிய சிவா பல்வேறு ஊர்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து வந்தார் இருப்பினும் நோய் முற்றிய நிலையில் தம் பாரச ஆசிரமத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி காலை ஐந்து மணிக்கு சுப்பிரமணிய சிவா அவர்கள் தனது நாற்பத்தொன்னாவது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மீதும் விவேகானந்தர் மீதும் ஆனந்த பற்றி கொண்டிருந்தார் சுப்பிரமணிய சிவா அவர்கள் இப்படிப்பட்ட பன்முக திறமை கொண்ட சிவா அவர்களை போன்ற பல தியாகிகளின் தியானத்தால் கிடைத்த சுதந்திர நாட்டில் வாழும் நாம் அவரின் தியாக வாழ்வை போற்றி அஞ்சலி செய்வோம் அவர்களை வணங்குவோம் மேலும் நமது முன்னோர்களின் தியாகங்கள் மதிக்கப்பட வேண்டும் அவர்கள் தேகங்கள் போற்றப்பட வேண்டும் அவர்கள் உழைப்பினை எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் நமது நெஞ்சில் தேசபக்தி மூன்றெடுக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்